நற்றினைய சொந்தங்களுக்கு வணக்கம் அருண்மையான ஒரு தலைப்பு முதல்ல தலைவர் அவர்களுக்கும் மற்ற சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த தலைப்பு வந்து உண்மையிலே நல்ல தலைப்பு நான் சங்கிலி மதுரையில் இருக்கக்கூடிய இந்திய பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளியில ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லும் பொழுதே வந்து கோபம் தம்பி வாழ்க்கையில கோபத்தை மட்டும் குறைங்க உண்மையிலே வாழ்க்கையில முதல் எதிரியே கோபம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய திறமைகள்லாம் வச்சிருக்காங்க ஓகேவா சம தரம் அவங்களுடைய திறமைகள்லாம் உண்மையிலே நிறைய இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்க வெளிக்காட்டும் பொழுது அவர்களுக்கு இந்த தடையாக இருப்பது அந்த கோபம்தான் சோ தம்பி இந்த இந்த விஷயங்கள் நீ இதை கொஞ்சம் மாத்திக்கலாமே அப்படி நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லும் பொழுது இது இருந்தது நம்மள மாத்த சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இந்த காலத்து மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் சொல்வதை நம்ம படிக்கும் பொழுதுலாம் ஃபீட்பேக்லாம் நல்லா எதிர்பார்ப்போம் ஆனா இப்போ ஃபீட்பேக் எதிர்பார்க்கறது இல்ல ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பையங்கிட்ட போய் தம்பி இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயம் சொன்னா எதிர்த்து பேசக்கூடாதுப்பா கொஞ்சம் பொறுமையா போகணும் அப்படின்னா ஏன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறேன் சோ நம்ம வந்து ஏன் வந்து மாணவர்களுக்கு அறிவுரை கூறணும் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்களை வச்சுதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்றோம் ஆனால் அதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோபத்தால் நிறைய சங்கடங்கள் நிறைய விளைவுகள் ஹிரூசிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு அந்த காலகட்டங்களில் ஹிரூசிமா அழிஞ்சதுக்கு காரணம் என்ன என்னன்னு நினைக்கிறோம் கோபம் தான் பழிவாங்க உணர்ச்சி அந்த பழிவாங்க உணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம் அந்த பழிவாங்க உணர்ச்சி நமக்கு வர வைக்கிறது கோபம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கோபம் அது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்னில் நியூயார்க் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்த ட்வின் டவர்ஸ் இரட்டை கோபுரங்கள் அழிந்தது எதனால் கோபம்தான் ஹைஜாப் பண்ணுறாங்க எல்லாமே இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது இப்போ கூட ரீசண்டாக நாம் ஏதோ ஒரு மொழியில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா பொலிட்டிக்கலாக எடுத்துக்குவோம் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்குவோம் எந்த ரீஞ்சிலும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான வருமானம் இருக்கிறதுனாலையும் முன்னாடி சாப்பாட்டுக்கு தேவையான உணவுகள் பொருட்கள் கிடைக்கிறதுனாலையும் நம்ம எதையும் கண்டு கொள் கண்டுகொள்றது இல்லை அதுதான் உண்மை பட் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சுதாரிக்கணும் விவசாயம் விவசாயங்கிறது நம்மளுடைய முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு தான் விவசாயம்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தெரியல எல்லாருக்கும் வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான் பணம் இல்லாமல் வாழவும் முடியாது பணம் அதிகமாக வச்சுட்டு வாழவும் முடியாது பணம் முக்கியம்தான் ஆனால் அந்த பணத்தை வச்சு நம்ம உயரணும்னு நினைக்கணும் அதுதான் வாழ்க்கை கோபம் வந்து எனக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கு நான் வந்து உன் மேலேயே வந்து நிறைய கோபப்படுவேன் பெற்றோர்கள் மேலேயும் சரி ஆசை நிறைய கோவப்படுவேன் ஆனால் இப்போ கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக குறைப்பேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வேணும் ஆனால் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷ சூழ்நிலை அது முடியல ஆனால் முடியும் எல்லாராலையும் முடியும் எல்லாராலையும் கோபத்தை குறைக்க முடியும் ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற படிக்கு அது கால வாதிப்படுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கக்கூடியது இந்த கோபம்தான் நம்ம கிளியராக ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாதனை பண்ணணும் சாதனைக்கு பல தடைகள் வரதான் செய்யும் உன்னால முடியாது நீ இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க அதையும் தாண்டி சாதிச்சாதான் அது சாதனை நீ முடியாதுன்றாங்களா நீ உன்னாடி எதுக்கு போய் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்தோம்னா தட் இஸ் லாஸ் பார் அஸ் ஓன்லி நாட் அதர்ஸ் அதனால் றவுகள் அனைவருக்கும் குழும சொந்த அனைவருக்கும் நான் வேண்டிக் என்னவென்றால் கோபத்தை குறைப்போம் குணத்தை பெருக்குவோம் வாழ்க்கையில் உயிர்வோம் மற்றவரை வாழ வைப்போம் நன்றி நண்பர்களே